தமிழிடனை ஜங்களுக்கு தர்மேந்திரா கரேகத்தின் இனிய வணக்கங்கள் மண்ணில் இருந்து மறைந்தும் மனதில் இருந்து மறையாத மாவீரர் இருவர் கேர்ணல் சங்கர் கேர்ணல் ராஜு இவர்களுக்கு பண்கொண்டு நாம் சமைத்த பழைய அக்கினி சுடர்கள் இவ்வொலிப்பேடையை ஆக்கித் தருவதில் தர்மேந்திரா கலேகத்தினராகிய நாங்கள் பெருமகிழ்வடைகின்றோம் அணைந்து போகாத அக்கினி பகைபெரும் தீண்ட தயங்கிய தீப்பிழம்புகள் அண்ணன் நெடுவடியில் அடியெடுத்து வைக்கும் கால் இன்னல் இடைபுகுந்து இடருவதை தடுப்பதற்கு முன்னடைந்து ஒளி தந்த கலத்தின் களத்தின் வியூகத்தை உள்ளத்தில் படமாக்கி பலத்தை எதிரியினை பந்தாடச் செய்தவர்கள் கேனல் ஷங்கர் கேனல் ராஜு அறிவில் மந்திரிகள் போரில் தந்திரிகள் விடுதலைப் போருக்கு வேர்களாகத் திகழ்ந்தவர்கள் அணைக்க முடியாத அக்கினிச் சுடர்களிவை அணைந்தது எப்படியோ நினைக்கவே முடியாத நிகழ்வுகள் இவர் பிரிவோ காலனே தொடகஞ்சும் காவிய நாயகரின் காலம் முடிந்த கதை கனவு போர் இருக்கின்றதே காலனுக்கும் எதிரி கையூட்டுக் கொடுத்து காரியத்தை வென்றாரோ அதிலும் மாற்றான் தோற்றான் போங்கள் ஏனென்றால் அக்கினிச் சுடர்கள் அணைந்து விண்வெளியில் திக்கினை காட்டும் தீபச்சுடர்களாகின்றன விண்மினிகள் அணைந்திடலாம் விண்மீன்கள் அணைவதுண்டா இவர்கள் கண்ணுக்கு தெரியாத காற்று மண்ணுக்கு மேல் தோன்றாத ஊற்று எண்ணுக்குள்ளடங்காத சாதனை புரிந்தவர் எம் கேடல் சங்கர் கேடல் ராஜு என்று எம் கவிஞர் பண்ணுக்கு பொருளானார்கள் அதனால் எந்தைக்கும் இவர் பெயரை ஈழக் காற்றும் தமிழீழ இதயங்களும் போற்றும் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்